அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம் அதில் அறிவு நலம் என்கிற பகுதியிலே அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை கேள்வி என்கின்ற அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை ஓரளவு நாம் படித்திருக்கிறோம் அவற்றின் மூலம் அறிவு நலத்தினுடைய அவசியத்தை புரிந்து அறிவை நன்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிற மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நாம் அறிவை ஓயாது இடைவிடாது அதனுடைய பெருமையை உணர்ந்து வளர்த்து அதனை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி அதனுடைய பயனை நாமும் உலக மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாட்ஸ்அப் வகுப்புகளின் நோக்கம் இது சுருக்கமாக இருந்தாலும் இது பல நன்மையை கொடுக்கும் என்று நான் திருவள்ளுவரின் பெயரால் உறுதியாக நம்புகிறேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் திருக்குறளினுடைய பெருமையை தமிழ என்கிற பகுதியிலே அழகாக இதனுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார் அதை உள்ளந்தோறும் வள்ளுவம் கேட்கின்ற அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் நினைப்பது மிக அவசியம் சிலப்பதிகார செய்யுளை திருக்குறள் உறுதியும் தெளிவும் பெருமானின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரம் திருக்குறள் கம்பராமாயணம் இந்த மூன்றையும் சிறப்பாக போற்றுகிறார் மகாகவி யாமறிந்த புலவரிலே கம்பனைப் வள்ளுவரைபோல் வள்ளுவரைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லைனர் ஆகவே சிலப்பதிகாரச் செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பெருமானின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளார் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் என்று இந்த பாடல் சென்று கொண்டிருக்கிறது இந்த பாடல்களின் தொடக்கமும் தெரியவில்லை முடிவும் இல்லை இது இடையிலே ஏதோ ஒரு சில காகிதங்களில் இருந்ததை பதிப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நமக்கு வேண்டிய பகுதி எது என்றால் திருக்குறளின் உறுதி அதன் தெளிவு பெருமான் திருவள்ளுவர் தெய்வப்புலவர் மிகப்பெரியவர் என்கிற கருத்திலே இறைவனை சொல்வதை போல பெருமான் என்கிறார் திருக்குறள் ஆழம் என்கிறார் விரிவாக இருக்கிறது என்கிறார் அழகாக இருக்கிறது என்கிறார் உறுதி தெளிவு ஆழம் விரிவு அழகு நாம் அந்த பெருமான் சொன்னதுனால தெய்வீக தன்மை இத்தனையும் திருக்குறளிலே இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து நம் அனைவருடைய உள்ளங்களிலே வள்ளுவத்தை ஆழ பதித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை வர்ணிக்க இயலாது நான் அவ்வாறு உறுதியாக நம்புகிறேன் இதில் யாதொரு சந்தேகமும் வேண்டியதில்லை நம்முடைய சிற்றறிவை கொண்டு இதை இடைபோடக்கூடாது இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே ஆழ்ந்து உழுகியிருப்போமே ஆனால் வள்ளுவம் நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் வளமாக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை இவ்வளவு அதிகாரங்களை நாம் ஓரளவு கற்று இருக்கிறோம் முதல் பகுதிக்கு நாம் இப்பொழுது செல்ல போகிறோம் அதாவது அறத்துப்பாலிலே பாயிரத்திலே அமைந்திருக்கிற கடவுள் வாழ்த்து பகுதி அறிவினுடைய சிறப்பை தெரிந்திருக்கிறோம் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு அவசியம் கற்பவை கற்க வேண்டும் என்றும் அதனை கசடரக் கற்க வேண்டும் என்றும் அதற்குத்தக நிற்க வேண்டும் என்றும் பார்த்த நாம் உள்ளத்திலே வள்ளுவத்தை ஆழப்பதிப்பதற்கு கடவுளுடைய இலக்கணங்களை அறிந்து கொள்வதும் அவரை வழிபடுகின்ற முறைகளை அறிந்து கொள்வதும் அதனால் கிடைக்கின்ற பயன்களை அறிந்து கொள்வதும் மிக மிக மிக அவசியம் ஏனென்றால் கடவுளை பற்றிய கருத்துக்களை இன்றைய சிலர் பலவிதமாக பேசி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் அவன் அருளாலே வடங்கி என்று மாணிக்க பெருமான் சொன்னதைப் போல இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இறைவனை பற்றிய இலக்கணங்களை அறிந்து வழிபட்டு பயன்பெற முடியும் எனவே நாம் இப்பொழுது கடவுள் வாழ்த்து பகுதிக்குள்ளே நுழைகிறோம் இந்த நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் மேலும் கருத்துக்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்